வணக்கம் நட்டினையின் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டாவது செய்தி சேவை ஜூன் 3 இரண்டாயிரத்தி பத்தொன்பது வைகாசி மாதம் இருபதாம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே பிரியன் தமிழக செய்திகள் இந்தியாவில் தலித் மற்றும் பழங்குடி மக்கள் மீது நிகழ்த்தப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்த அவலங்களை எடுத்துரைக்க அமெரிக்காவில் நடைபெறும் கருத்தரங்கில் தமிழகத்திலிருந்து ஆறு பேர் பங்கேற்றுள்ளனர் புதிய கல்விக் கொள்கையில் இந்தியை திணிக்கக்கூடாது என்று கே அழகிரி கண்டனம் தெரிவித்துள்ளார் கடற்கரை சாலையில் சாகசம் புரிந்த இரு விபத்துகளில் இரண்டு இளைஞர்கள் வெளியாகினர் நண்பர்கள் படுகாயமடைந்தனர் மொழிப்போர் நடைபெறாமல் இருந்திருந்தால் தற்போது நாம் அனைவரும் ஹிந்தி வளாக மாறியிருப்போம் என்று மக்களவை உறுப்பினர் திருமாவளவன் கூறியுள்ளார் இந்திய செய்திகள் மதிய நிதியமைச்சராக பொறுப்பேற்ற நிர்மலா சீதாராமனுக்கு வாழ்த்து தெரிவித்த பின்னர் காங்கிரசின் சமூக ஊடக பிரிவு தலைவரான முன்னாள் நடிகை டுவிட்டரில் இருந்து விலகியுள்ளது கேள்விகளை எழுப்பியுள்ளது ஒடிசாவில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் முதல் மந்திரி நவீன் பட்நாயக் பிஜப்பூர் மற்றும் ஹிஞ்சிலி ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்நிலையில் இரண்டு தொகுதிகளில் பிஜப்பூர் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஹிஞ்சிவி தொகுதியின் எம்எல்ஏவாக மட்டும் நீடிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் தேர்தலை தொடர்ந்து நடந்த வன்முறையில் பாஜகவை சேர்ந்த அஜய் மண்டல் என்பவர் கொலை செய்யப்பட்டார் ார் இந்த ஆண்ட சர்வதவதேசேச யோகா தினம் கொண்டாடுவதற்காக டில்லி சிம்லா மைசூரு அகமதாபாத் மற்றும் ராஞ்சி ஆகிய ஐந்து நகரங்கள் தயாராகி வருகின்றன இதில் ராஞ்சி நகரில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளார் என பிரதமர் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாய்மொழி ஆங்கிலம் தவிர இந்தி பேசாத மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக இந்தி படிக்க புதிய கல்விக் கொள்கை பரிந்துரை செய்துள்ள நிலையில் இந்த பரிந்துரைக்கு தமிழக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் செல்போன் பயன்படுத்த அமைச்சர்களுக்கு தடை விதித்து முதல்வர் ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் புதிய கல்விக் கொள்கையின் வரைவை பொதுமக்கள் படித்து ஆய்வு செய்து அதுபற்றி விவாதிக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள் திரிணாமுல் காங்கிரசின் கட்சி கூட்டத்தில் மீண்டும் ஒளித்தது இதனால் போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது அயல்நாட்டு செய்திகள் ஆப்கானிஸ்தான் தலைநகரில் தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்து வருகின்றன அமெரிக்க விசாவுக்கு விண்ணவிப்போர் இனி தனது கடந்த ஐந்து ஆண்டுகால சமூக ஊடக செயல்பாட்டை விளக்க வேண்டும் என்று புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எங்கள் வளைகுடாவில் ஈரான் ஏவுகணைகள் தாக்கும் தொலைவில் அமெரிக்க ராணுவம் உள்ளன என்று ஈரான் தலைவர் அயதுல்லா அணி காமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐரோப்பாவின் மிக உயரமான மவுண்ட் எட்னா எரிமலை கடந்த ஆண்டு வெடித்த நிலையில் மீண்டும் வெடித்துள்ளது தைவான் மற்றும் தென்சீன கடல் பிரச்சினைகளில் மத்தியஸ்தரம் செய்வதாக கூறி மூக்கை நுழைப்பதை அமெரிக்கா நிறுத்தாவிட்டால் அந்த நாட்டுடன் போர் நடக்கும் பேராபத்து உள்ளது அப்படி நடந்தால் அது உலகிற்கே பேரொழிவு ஏற்படுத்தும் என சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் வேய் ஃபெங்கே எச்சரித்துள்ளார் வர்த்தக எங்களை அடிபணியை வைக்கும் முயற்சிகள் எதுவும் பலிக்காது என்று அமெரிக்காவுக்கு சீனா பதிலடி கொடுத்துள்ளது இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த இப்தார் விருந்தில் பங்கேற்ற விருந்தினர்களிடம் பாகிஸ்தான் புலனாய்வு அமைப்பினர் அவமரியாதையாக நடந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முஸ்லீம் அமைச்சர்களையும் ஆளுநர்களையும் உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று புத்த இலங்கையில் உண்ணாவிரத போராட்டத்தை மூன்றாவது நாளாக நடத்தி வருகின்றனர் வணிகச் செய்திகள் மின் உற்பத்தி திட்டங்களுக்கான காப்பீடு கட்டணம் மூன்று மடங்கு உயர்த்தப்பட்டது மின் உற்பத்தி நிறுவனங்களிடையே கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டு வந்த வர்த்தக முன்னுரிமை அந்தஸ்தை அமெரிக்கா ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை ஜூன் ஐந்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளது இந்தியாவின் உள்நாட்டு விமான சேவை வருவாய் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முதல் கடந்த ஏப்ரலில் சரிவை சந்தித்துள்ளது இதற்கு பிரதான காரணம் ஜேடி ஏர்வேஸ் தனது விமான சேவையை நிறுத்திவிட்டதுதான் என்று சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் ஆராய்ச்சி பிரிவான இந்திய மருத்துவ ஆராய்சி கவுன்சில் அரசுக்கு செய்துள்ள பரிந்துரையில் பொதுமக்களின் உடல் நலக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இ சிகரெட் மற்றும் எலக்ட்ரானிக் நிக்கோட்டின் டெலிவரி சிஸ்டம்ஸ் ஆகியவற்றை முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணியின் கேப்டன் விராட்கோலி முதிர்ச்சி இல்லாதவர் களத்தில் பக்குவம் இன்று செயல்படுவார் எதிரணி வீரர்களை அவர் திட்டுவார் ஆனால் பதிலுக்கு நாங்கள் ஏதேனும் பேசினால் கோபப்படுவார் என்று தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் காக்கிசோ ராபாடா விமர்சித்துள்ளார் இங்கிலாந்து வேகப் வீச்சாளர் ஜோப்ரா ஆர்ஜர் பந்து வீச்சில் ஹெல்மெட்டில் பந்துபற்று காயமடைந்த தென்னாப்பிரிக்கா பேட்ஸ்மேன் ஹசிம் அம்லா இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் விளையாடுவார் என தெரிகிறது ஒருநாள் போட்டி என்பதால் நீண்ட நேரம் நடக்கும் என்று எதிர்பார்த்தால் அரை நாளில் முடிந்துவிட்டது என்று சமூக வலைதளங்களில் உலக கோப்பை போட்டிகளை கலாய்த்தி வருகின்றனர் legal என் டி ஆர் வாழ்க்கை படங்களின் தோல்வி எனக்கு வருதுமே என்று அதன் இயக்குநர் கிருஷ்ண தெரிவித்துள்ளார் உலகளவில் திரையரங்க செயற்தொகை நூறு கோடியை தாண்டிவிட்டதாக மகரிஷி படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான தில் ராஜு தெரிவித்துள்ளார் நீங்கள் பெருமை என்று உயர படத்தில் நடித்ததற்காக பார்வதிக்கு புகழாரம் சுட்டியுள்ளார் நடிகை சமந்தா அருண்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்துள்ள சிந்துபாத் ஜூன் இருபத்தி ஒராம் தேதி வெளியாகும் என அறிவித்துள்ளது படக்குழு பொறுமையாக பார்க்க வேண்டிய படம் என்று தனது தயாரிப்பான என்ஜி குறித்து எஸ் பிரபு தெரிவித்துள்ளார் ஐநூறு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து மாபெரும் சாதனை நிகழ்ச்சியுள்ளது ரவுடி பேபி பாடல் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்